மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் கூறத்தாழ்வாம் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் வாடி அல்லாஹா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்த மன்னே ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் எந்தருளிருக்கும் சுவாமி திருவடித்தாமர்களும் அத்யாபக சுவாமிகளுடைய திருபிடித்தாமர்களிலேயும் கோஷ்டியாருடைய திருபிடித்தாமர்களிலேயும் பிரணாமத்தைத் தெரிவித்துக்கொண்டு அடியேனுக்குன்னு இட்ட தலைப்பிலே ஒரு அரமணிகாலம் விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் முக்குரும்போது முன்னால் சாதித்துவிட்டார் சுவாமி ஆழ்வாங்க பற்றி தெரிவிக்க வேண்டுமென்றால் இந்த விஷயம் சொல்லாமல் ஆறு எந்த விஷயமும் சொல்லக்கூடாது அது என்ன அவரவர்களுக்கு உண்டானதான் ஒரு ஆத்ம திருப்திக்கு அனுகுணமாக வித்யாமதம் தனமதம் அபிஜன மதம் மூணு விதமான குறும்புகள்னு காட்டப்பட்டிருக்கு சுவாமி அற்புதமாக விவரித்து காட்டினார் கண்ணனம் பெருமான் தூதெழுந்தருளினான் தூதெழுந்தொருளின உடனேயே நேர விதுராயுவானுடைய கிரகத்துக்கு போய்த்தான் போஜனம் பண்ணினான் தூது எழுந்தொருளின போது துரியோதன சபைக்கு போன போது துரியோதனன் கேட்ட கேள்விகள் ஆச்சரியமான மூணு கேள்வி பீஷ்ம துரோணாவதி கிரம்பியா மஞ்செவம் மதுசூதனா கிமர்த்தம் பொண்டரிகாட்சா புக்தம் விஷல போஜனம் பீஷ்ம துரோணர்களை ஏன் விட்டாய் என்னை ஏன் விட்டாய் ஒரு தாழ்ந்தவனுடைய கிரகத்துக்கு சென்று போஜனம் பண்ணினாயே ஏன் இந்த மூணவனுடைய கேள்வி இந்த நாலு கேள்வியா இருந்திருக்கணும் நியாயமா பீஷ்மரை என் விட்டாய் துரோணரை என் விட்டாய் என்னை என் விட்டாய் விதிருனை என் பத்தினாய் நாலு கேள்வி இருந்திருக்கணும் ஆனால் மூணே கேள்விகளாகத்தான் கேட்டான் அதுக்கு அபிப்பிராயம் காட்டுகிறார்கள் நம் கூறுவர்கள் என்ன விஷயம்னா பீஷ்மருடைய ஒரு பெரியதான ஜானம் துரோணருடைய உயர்குடி பிறப்பு அந்த ரெண்டும் சேர்ந்தாலும் என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு சமானம் ஆகாது என் செல்வத்துக்கு சமானம் ஆகாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான் அதனால் பீஷ்மரையும் துரோணரையும் ஒன்றா சேர்த்துட்டான் தன்னை தனியாக நிறுத்திட்டான் எதிராழ்வான தனிப்படுத்தி விட்டான் இப்படிதான் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள் இதுல கண்ணனம் பெருமான் ஏன் விதுராழிவானுடைய கிரகத்துக்கு சென்று அமுதி செய்தான் என்னால் அங்க இந்த விஷயம்தான் நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் பீஷ்மன் ஞானத்தால் அதிகன் என்று அபிமானித்தான் பீஷ்மருக்கு இருந்து அபிமானா நான் ஞானத்திலே சிறந்தவன் ஞானத்திலே சிறந்தவன் என்பது துரோணருக்கு இருந்து அபிமானம் தான் வர்ணத்தால் அதிகன் என்று அபிமானித்தான் அவருக்கு இருந்து அபிமானம் என்னுடைய ஜாதி ஒசந்தது நான் அந்தனாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அபிமானம் அமைந்திருந்தது துரியோதனன் அவர் தன்மையும் என் செல்வத்துக்கு சமானம் ஆகுமா நான் தான ராஜா எனக்கு தான வைபவம் என்ன தன்னுடைய செல்வத்தாலே தனத்தாலே அதிகன் என்று அபிமானித்தான் இந்த மூன்று அபிமானமும் இல்லாதவர் விதிராழ்வான் அதனால சுவாபாவிகமாக கண்ணனம் பெருமானம் எழுந்துள்ளான் பகவானோ நீர்வண்ணன் மேட்டில் இருந்து கீழே இறங்குமே ஒழிய கீழிருந்து மேலே நீரானது ஏறாது அப்படி இருக்கிற பொழுது கிரகத்துக்கு கண்ணனம் பெருமான் தான் எழுந்தருளினான் அப்படின்னு விதுரர் முக்குரும் பில்லாதவர் முக்குரும் பில்லாதவர் எல்லாரும் விதுராழ்வான கொண்டாடுறார் இதுல ஒரு விஷயம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும் நான் ஞானத்தாலே அதிகன் என்று அபிமானிக்க வேண்டும் அந்த அபிமானம் விதுரனுக்கு இல்லைன்னா ஞானம் இருந்திருக்கணும் நான் வர்ணத்தாலே மேம்பட்டவன் என்கிற அபிமானம் விதுரனுக்கு இருந்திருக்க வேண்டும் அது இல்லைன்னு சொன்னா அவர் வர்ணத்தாலே மேம்பட்டவராய் இருக்க வேண்டும் நான் செல்வத்தாலே மேம்பட்டவன் என்கிற அபிமானம் பிதுரனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்னால் அவர் முதலிலே செல்வத்தாலே மேம்பட்டு வேண்டும் அப்பதான் அது மூணும் இல்லைன்னு சொல்றதுல அர்த்தம் ஆனால் அவருக்கு பார்க்கிற பொழுது வேதாத்தியன சம்பத்து என்பது கிடையாது வேதாத்தியனம் பண்ணத்தக்க குலத்திலே பிறந்தவர் அல்ல அவருக்கு அபாரமான ஐஸ்வர்யமும் கிடையாது அவருக்கு உயர்குடி பிறப்பும் கிடையாது ஆக இதெல்லாம் இல்லாத போது இல்லை இல்லை என்று முக்குரும் இல்லாதவர்னு சொல்லிக்கிறது பெருமை கிடையாது ஆனால் இது அத்தனை அபிமானிப்பதற்கு வாய்ப்பிருந்த போது அந்த குறும்பு எதுவுமே இல்லாதவர் ஆறு என்னால் நம் கூறத்தாழ்வான் ஏனென்னு சொன்னால் இந்த கூரமானவர் முழுவதுமே அவருடைய ஐஸ்வர்யம் ஓரோ தினத்திலேயும் ஆயிரம் அடியவர்களுக்கு அன்னமிட்டதான பெருமை அந்த மகாச்சாரியன் சொல்லுகிறார்களே ஆக தேவப்பெருமாளே வியக்கும்படியான ஐஸ்வர்யம்னா அந்த ஐஸ்வர்யம் அத்தனத்தை அத்தனையும் துறந்து வந்தவரானபடியாலே முக்குரும்பையும் இவருக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தான அமைந்திருக்கக்கூடிய வைதுஷ்யம் ஞான வைது போதாயன்கல்லாததான வைது அமைந்திருக்கைத்தவர்னா இந்த மகனீயர் தான் அப்படிப்பட்டவர் பகவான எம்பெருமானிடத்திலே அற்புதமான பரத்தபரமாக அச்சரியமான கிரந்தங்களை அனுகிரகித்தல் இருக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு உத்தேசியம் அவர்களுடைய வாக்கும் நமக்கு உத்தேசியம் அவர்களுடைய வாழ்க்கையானது அனுஷ்டானம்னு காட்டப்படுறது வாக்கானது அவர்களுடைய சீசூர்த்திகள் காட்டப்படுறது அவருடைய வாழ்க்கையை பற்றி சுவாமி அற்புதமாக காட்டினார் அவருடைய வாக்க பத்தி அடியன் விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அற்புதமான கிரந்தங்கள் பஞ்சஸ்தவம் பஞ்சஸ்தவம் என்ன தெரிவித்திருக்கக்கூடிய திவ்யகிரந்திங்களிலேயும் மனம் முழுவதுமாக அமைந்திருக்கிறது ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களுடைய மனம் அற்புதமாக அமைந்திருக்கிறது அப்படி பார்க்க வேண்டும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஆரை அடிபணிந்துவர்கள் என்னால் எம்பெருமானாருக்கே இருக்கக்கூடிய மகத்தான வைபவம் பூ பூமன்னு மாது மார்பன் புகழ் புகழ் அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எதை கொண்டு தாங்கள் அர்த்த விநியாசம் பண்ணுவார்கள் என்றால் திவ்ய பிரபந்த பாசுரங்களைக் கொண்டுதான் அர்த்த விநியாசம் பண்ணுவார்கள் தேசியன் காட்டுகிறார் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளியோதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே காட்டுகிறார் செய்ய தமிழ் மாலை அற்புதமான தமிழ்ப்பாசுரங்கள் இவற்றை எல்லாம் தெளிய நாங்கள் ஓதினபடியால் தான் எந்தெந்த இடத்திலே சாஸ்திரங்களிலே வடமொழி வேதத்திலே தெளிவில்லாத அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த இடத்திலே தெளியும்படியான ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்று தேசிகன் காட்டுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சம்ஸ்கிருத வேதாந்தத்திலும் வல்லவர் திராவிட வேதாந்திலும் வல்லவர்கள் பல உண்டோ அதை தெளிவிக்க கூடியது திராவிட வேதாந்தமான அடிபணி ஆச்சாரியர்கள் அப்படி பார்க்கிற போதுவம் காட்டினாரோ அதே விதத்திலே தான் பகவத் தம்முடைய நம்மாழ்வார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான அர்த்தங்கள் எவை காட்டியிருக்க இறநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ் நிச வேதத்தியல் குறுகையர்கோன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய யாழ் நிச வேதத்தியல் திருவாய்மொழி இந்த திருவாய் மொழியானது மிக்க இறநிலை ஓதுகிறது மெய்யா உயிர்நிலை ஓதுகிறது தக்க நெறிதுகிறது தடையாகித் தொக்கியிலும் பூழ்வினை அதை ஓதுகிறது வாழ்வு அதனை ஓதுகிறது ஆக இந்த ஐந்து விஷயங்கள் நமக்கு தெரிந்துவிட்டதேயானால் இந்த ஐந்து விஷயங்களிலே நமக்கு தெளிந்த அறிவு பிறக்குமேயானால் நாம் வாழ்ச்சி பெற்று விடலாம் இதுதான் காட்டியிருக்கிறார்கள் எது என்றால் பகவான் எப்படி இருப்பான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்டிமேட் ரியாலிட்டி எதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் மிக உயர்ந்த பரம்பொருள் எது என்கிற அறிவு இருக்க வேண்டும் நாம் யார் என்கிற உணர்வு இருக்க வேண்டும் நாம் அந்த பரம்பொருளை அடைவதற்குரியதான வழி என்ன என்கிற உணர்வு இருக்க வேண்டும் இப்பொழுது இதுவரையிலே அடையட்டாமல் தடுக்கும்படியான தடை என்கிற எது என்கிற உணர்வு இருக்க வேண்டும் அடைந்தால் நாம் அனுபவிக்கக்கூடிய பலன் எது என்பது என்கிற உணர்வு இருக்க வேண்டும் இதைத்தான் அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம்னு காட்டுவர்கள் மேன்மை அந்த எம்பெருமானுடைய மேன்மை பகவத் பரத்வம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவத் பரத்வம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா பரத்வம்னா என்ன மேன்மை சொல்றா போருமா அத்தனை தத்துவங்களும் அவனுக்கு கீழ்ப்பட்ட தத்துவங்கள் அத்தனை தத்துவங்களும் அவனுக்கு அடங்கின தத்துவங்கள் அத்தனை தத்துவங்களும் அத்தனை பொருள்களும் அத்தனை ஜீவர்களும் அத்தனை வஸ்துக்களும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏன் இரு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை தத்துவங்களும் அவனாலே நடக்கின்றன அவனாலே செயலாற்றுகின்றன அவனாலே இருக்கின்றன அவனாலே ஒரு செயலை செய்யாமல் இருக்கின்றன சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபிரவருத்தி பேதம் என்று காட்டுகிறார் ராமானுசர் ஆக அந்த பகவானுக்கு வசப்பட்டிருக்கக்கூடியவை அத்தனை தத்துவங்களும் காட்ட வேண்டும் இப்படி அவனுடைய பரத்துவத்தை காட்டுவதற்காக நம்மாழ்வார் நான்கு திருவாய்மொழிகள் நான்கு பத்து பாசுரங்கள் நான்கு பதிகங்கள் ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார் உயர் தென் அணை ஒன்று உயர்னா உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கக்கூடிய பத்துப்பாட்டு முதல் முழுதுமாய் அமைந்திருக்கக்கூடிய பத்துப்பாட்டு அணை என்று சொன்னால் அனைவது அரவணமேல் என்று ஆரம்பிக்கக்கூடிய பத்துப்பாட்டு ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பத்துப்பாட்டு இந்த நான்கு பத்து பாசுரங்களிலே நான்கு திருவாய் மொழிகளிலே நான்கு பதிகங்களிலே நம்மாழ்வார் எப்படி பகவானுடைய மேன்மையை காட்டியிருக்கிறார் என்றால் முதலே உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய் மொழி திருவாய் மொழியிலே என்ன காட்டியிருக்கிறார் என்றால் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் உயர் வேத நேர்கொண்டுத்து மயர் வேதம் வாராமல் மாநில வாழ்விக்கும் மாறன் வேறாகவே விளையும் வீடு உயர்வே பரன்படியை பகவானுடைய மேன்மை எல்லாம் வேத நேர்கொண்டுத்து வேதமானது எப்படி அந்த பகவானுடைய மேன்மையை சொல்லுகிறதோ அதே முறையிலே என்று காட்டியிருக்கிறார் வேதம் சொல்லிவிட்டதேயானால் அதற்கு மேற்பட இன்னொரு வார்த்தை அதன் முன் நிற்காது அதற்கு முரண்பட்ட மற்றொரு வார்த்தை அதன் முன் நிற்காது இதுதான் பிரமாணம் என்கிற இடத்திலே முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள் வேதமானது பிரபல பிரமாணம் பலம் மிக்கிருக்கக்கூடிய பிரமாணம் இந்த வேத பிரமாணத்துக்கு விருத்தமாக யாரேனும் எந்த வார்த்தை சொன்னாலும் கூட அதனை ஏற்க வேண்டுவதில்லை ஏற்க கூடாது அதற்கடுத்ததாக ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அவன் அவதார காலத்திலேயும் மேம்பட்டவனாக இருக்கிறான் ராமனாக பிறந்தான் கிருஷ்ணனாக பிறந்தான் இப்படி பிறந்திருக்கக்கூடிய காலத்திலே மனிதனாய் இருந்த காலத்திலேயும் அவன் தன்னுடைய மேன்மையே காட்டிக் கொண்டிருந்திருக்கிறான் என்பது அது அவத்தாரே பரப்பம் என்பது மூன்றாவதாக தருகிறான் ஆனபடியாலே அவன் மேம்பட்டவன் மோட்சம் கொடுப்பவன் அவனுக்கு பெருமை உண்டு அனைவரிலும் மேம்பட்டவன் அவனைத் தவிர வேறொரு மோட்சம் கொடுப்பவர்கள் இல்லையானபடியாலே அவன் ஒருத்தனுக்குத்தான் அந்த வைபவம் என்கிறபடியே அவன் அனைவரிலும் மேம்பட்டவனாய் இருக்கிறான் என்கிற அந்த பரத்வத்தை மோட்ச பிரதத்வ கதனமுக்கேன பரத்வம் காட்டப்பட்டது அமைந்திருக்க கூடியது அவத்தாரே பரத்வம் நம்மாழ்வாள் காட்டினார் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய் இல்லை போற்றுமினே அதாவது அந்த எம்பெருமான் அவன் தான் பரேசனாக அமைந்திருக்கிறான் என்கிற விஷயம் திருக்குறுகூன்றிருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயமாக பத்து பாசுரத்திலே அவன் ஒரு ஒரு கோயிலேயும் எழுந்தருளி இருந்தாலும் அர்ச்சகருக்கு வசப்பட்டவனாய் அமைந்திருந்தாலும் அர்ச்சகர் எப்பொழுது அவனுக்கு பூஜை பண்ணுகிறாரோ அப்பொழுதான் பூஜை கொள்ளுகிறான் அர்ச்சகர் அவனுக்கு பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் புறப்பாடு கண்டழுகிறான் அர்ச்சகர் இன்றைய தினம் பெருமானுக்கு வெறும் சுத்தாண்டம் என்று சொன்னால் அதை ஏற்றுக் கொள்ளுகிறான் இப்படி பரதந்திர காலத்திலேயும் மேம்பட்டவன் அவன் உயர்ந்தவன் அவன் எல்லையற்றும் யாதுமில்லா வந்து நான் முகம் தன்னோடு தேவரலோகோடு உயிர் படைத்தான் இது அர்ச்சாவதாரத்திலே பரத்வம் இவ பரத்வம் எப்படி காட்டியிருக்கார் நாலு விஷயம் சொன்னேன் வேத வழியிலே பரத்வம் காட்டினார் உயர்வர உயர்நலம் அவதாரத்திலே பரத்வம் காட்டினார் அனைவரவனேல் அர்ச்சாவதாரத்திலே அவன் பரத்வம் காட்டி இருக்கக்கூடியது அற்புதமான ஒன்னும் தேவம் என்கிற நாலு திருவாய் மொழிகள் இந்த நாலு திருவாய் மொழிகளை ஆழ்வார் எந்த வரிசைய காட்டினாரோ அதே வரிசையில தான் கூறத்தாழ்வான் தன்னுடைய முதல் நாலு என்னும்படியானுக்கு